வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எகிப்தின் விடுதலையை பிரிட்டன் அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேலஸ் கரோதெர்ஸ் என்பவரினால் நைலான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஹஸ்டன் என்ற கப்பல் இந்தோனேஷியாவின் சுந்தா நீரிணையில் இடம்பெற்ற போரில் ஜப்பானால் மூழ்கடிக்கப்பட்டதில் ஆறுநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தைவானில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற எதிர்ப்பு போராட்டம் முறியடிக்கப்பட்டது சுமார் முப்பதாயிரம் பொதுமக்கள் இதில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜேம்ஸ் வாட்ஸன் மற்றும் பிரான்சிஸ் கிரீக் ஆகியோர் தங்கள் டிஎன்ஏயின் வேதியியல் அமைப்பை கண்டுபிடித்ததாக அறிவித்தனர் ஆனால் இதற்கான முறையான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் 25 ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்வீடன் பிரதமர் ஒலோஃப் பால்மே அவர்கள் ஸ்டாக்ஹோம் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தாண்டிவாடா மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் நடத்திய கன்னிவெடி தாக்குதலில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது துருவப்பாதை செயற்கைக்கோள் டிஸ்கவரர் அமெரிக்காவினால் தோர் ஹஸ்லர் ஏவூர்தி மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் காஸ்மாஸ் நூற்றி என்ற ரஷ்யாவின் முதலாவது துருவ பாதை செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புளோட்டோவை நோக்கி ஏவப்பட்ட நியூ ஹரைசன்ஸ் தானியங்கி விண்கலம் வியாழன் கிரகத்தை நெருங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துரை விஸ்வநாதன் ஈழத்தின் பதிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சிற்பி ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பால் கிராக்மேன் அமெரிக்க பொறியி பொருளியல் நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு யூ ஸ்ரீனிவாஸ் மேண்டலின் இசைக்கலைஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அல்போன்ஸ் டி லாமார்டின் பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சார்லஸ் நிக்கோல் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓவன் சாம்பர்லைன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் இன்று தேசிய அறிவியல் நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே